ஆகீராம்சரம் ஏதில விதையிரே நாம ஆவி கம்சரீரா விதையம் விதிய அது மெயின் சென்டென்ஸ் நான் பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் பிரம்மம்னால் என்ன அர்த்தம் பூர்ணம் தன்னை நிறைவானவனாக உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை குறைவானவனாகக் கருதக்கூடாது நம்ம இப்போ என்னவாக கருதிருக்கோம் நம்மை குறைவானவர்களாக கருதி கொண்டிருக்கோம் நிறைவானவர்களாக உணர வேண்டும் உணர பாவனை கிடையாது கற்பனை கிடையாது குறைவாக இருக்கோங்கிறது தான் கற்பனை ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்தி பாருங்கோ உத சின்ன உதாரணம் அதாவது நான் கடவுளை அனுபவிக்கணும் நான் கடவுளை அனுபவிக்கணும் காட் ரியலைசேஷன் இங்கிலீஷில் சொல்லணும் காட் ரியலைசேஷன் நான் வந்து யார் நான் ஒரு என்னது அல்பமான ஒரு ஹியூமன் பீயிங் அதுவும் இங்கிலீஷில் கொஞ்சம் சொல்லிக்கணும் நான் ஒரு அல்பமான ஹியூமன் பீயிங் நான் ஐ வாண்ட் டு ரியலைஸ் காட் அப்படி சொல்கிறாங்களா இல்லை எல்லாரும் நிறைய பேர் சொல்லத்தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து நான் ஒரு சிற்றுயிர் நான் இறை அனுபவம் பெற இறைவனை சதா வேண்டுகிறேன் இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேன் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீ இறைவன் நீ இப்போ வந்து சிற்றுயிர் அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீ ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் நீ வந்து என்னதுன்னா நீ இறைவன் தான் இப்போ தற்காலிகமாக ஏதோ அறியாமையினால உன்னை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தப்பாக புரிஞ்சுன் இருக்க அதில் நம்ம என்ன சொல்கிறோம் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை நீ இருக்க காடை ரே காடு வந்து ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிச்சுருக்கார் ஹியூமன் பாடியை ரியலைஸ் பண்ணின்னு இருக்கார் ஹியூ ஹியூமன் வந்து காடை ரியலைஸ் பண்ணுறது இல்லை காடு வந்து ஹியூமன் ஃபார்மில் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கு எது கரெக்டு சொல்லுங்க பார்ப்போம் லாஜிக்கலாக நான் சொல்கிறது சரின்னு தான் தோணும் உங்களுக்கு வாஸ்தவம் கரெக்டு தானே சரின்னு தோணும் என்ன தான் உண்மை ஆனாலும் நமக்கு அந்த புத்தி போக மாட்டேங்கிறது நான் வந்து இந்த இறை உணர்வு பேரணும் அந்த மாணிக்க கிடைச்சது நமக்கு கிடைக்காதா ஆண்டாளுக்கு கிடைச்சது கிடைக்காதா மீராவுக்கு கிடைச்சது கிடைக்க கதைக்கு பஞ்சமே கிடையாது மீராவுக்கு கிடைச்ச அனுபவம் கிடைக்கணுமே துக்காராமுக்கு கிடைச்சது கிடைக்க மாட்டேங்கிறது அதனால் நான் வந்து அந்த இறை இன்பத்துலையே என்னது தோய்ந்திருக்க வேண்டாமா எப்போ பார்த்தாலும் பணம் பதவி புகழ் இதிலேயே மூ மூழ்கி இருப்பேனா அதெல்லாம் கரெக்டு தான் கேட்க ஆனந்தமாக தான் இருக்குது ஆனால் உண்மை என்னன்னா ட்ரூத்து வேதாந்தம் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஈஸ்வரந்தான் இத்தனையுமாயிருக்கு இந்த ஒரு பாட்டு போகிறோம் திருவாச்சகம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமா உண்மையுமாய் என்ன உடம்பு வருது கொஞ்ச நாளைக்கு ஒன்று ஒரு பொருள் இருக்குது அப்புறம் ஒரு நாள் காலத்தில் இல்லை உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி ஒரு தலைவனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னா என்ன சொல்கிறது இந்த பாட்டை நீங்கள் இவ்வளோ விசாரம் பண்ணுறது அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி சொல்கிறார் ஏதோ கடவுளை பார்த்து பேசுகிற மாதிரி சொல்கிறார் என் சொல்லி வாழ்த்துவனேங்கிறார் இப்போ வாழ்த்துறது யார் வாழ்த்த எப்படி வாழ்த்துறதுன்னு கேட்குறது யார் எப்படி வாழ்த்ததுன்னு கேட்கறதே ஆண்டவனாக தான் இதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்குது ஆனால் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது இது இப்போ நான் சொல்கிற இந்த டீச்சிங் கன்வீனியண்ட்டாக இருக்கா எது சௌரியமாக இருக்குதுன்னா இதுதான் சுவாமி சௌரியமாக இருக்குது நம்ம வந்து எப்போவுமே இப்படியே இருக்கணும் அது ஏங்கின்ண்டே இருக்கணும் அந்த அனுபவத்துக்கு ஏங்கிறதுல ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்துக்கு ஈடே கிடையாது ஏங்கானந்தா அதனால் ஏங்கின்ட்டு இருந்தால் அதில் ஒரு அது ஒரு லைவ் இருக்குது இது நீ தான் அதுன்னுட்டால் அப்புறம் என்ன இருக்குது ஹோல்டே இல்லை அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா சரியா வச்சுக்கோ இது புரிஞ்சிட்டதுக்கு பிறகு வச்சுக்கோ வேண்டான்னு சொல்லலை புரிஞ்சிட்ட பிறகு என்ன வேண்டான்னு சொன்னால் நெய் இவ்வளோ கேத்தாதுன்னு சொல்கிறோமா பிரதட்சிணம் பண்ணால் அதே நமஸ்காரம் பண்ணால் அதே சொல்லாது பிறகு பண்ண பரவாயில்ல இதை புரிஞ்ச அப்புறம் அது ஏங்கம் ஏக்கம் போயிடும் பண்ணுறதுனால பக்தி பண்ணிட்டு போகிறோம் அதனால் பக்தி ஒரு லீல விளையாட்டு சாப்பிட்ற மாதிரி குளிக்கிற மாதிரி தர்மமாக பண்ணுற விவகாரத்தில் ஒன்று அதாவது சொல்லியிருக்கோம் இல்லையா ஞானம் வர்றதுக்கு முன்னாலே ஞானத்துக்காக வேணும் ஞானம் வந்ததுக்கு பிறகு நன்றிக்காக பக்தியோடு இருக்கணும் நான் உன்னை கும்பிவிட்டேன் எனக்கு இந்த அறிவை கொடுத்தேன் ஆகையினால உன்னிடத்துல அன்போடு இருக்கோம்னு இந்த துவைத்தத்தை ஹேண்டில் பண்ணலாம் ஆனால் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துவைத்தம் மோகாய போதாப் பிராக் போதே பிராப்தே மனிஷையா பக்தியர்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைத்தாதபி சுந்தரம் இந்த இமோஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்ம உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தணுமே அறிவை திருப்திப்படுத்தினா போருமா உணர்ச்சிகளை திருப்திப்படுத்தணுன்னா என்ன பண்ணுறது இப்படி எல்லாம் பக்தி பாவங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு அதுதான் நிறைய பேருக்கு அந்த உணர்ச்சி இல்லைன்னு வச்சுங்களேன் என்ன வரட்டு வேதாந்தம் அப்படின்னு விடுவாங்க இப்படியே சொன்னோன்னு வச்சுக்கோங்க நீயே இறைவன் அப்படின்னா ஒரே ட்ரை இல்லை இறைவனுக்கு இறைவனின் குறித்து பாடு ஆடு குதி அப்படின்னு சொன்னால் வெட்டாயிடுறது வெட்டுன்னா என்ன ஈரமாயிடுறது ஆக இது ஈரமில்லாத வேதாந்தம் ஈரத்தோடு இருக்கிற பக்தி ஆனால் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சு எடுத்தோம்னா அழகாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து விவகாரத்தில் பண்ணுற போது அழகாக பண்ணிப்போம் ஆனால் ஆழமான மனசில் இந்த எண்ணம் ஓடிகிண்டே இருக்கும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அகம் பிரம்ம அதான சொன்னேன் அகம் பிரம்ம இத்தி வித்யா தன்னை நிறைவானவனாக உணர வேண்டும் இந்த பிரம்மன்னு சொன்னால் உடனே என்னமோ சந்தேகம் வந்துடும் பிரம்மம் பிரம்மங்கிறாங்களே என்னது இது அப்படின்னு கேள்வி வரும் பிரம்மம்னா ஞாபகம் வச்சுக்கணும் பிரம்மங்கிறது ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் பிரம்மம்னு சொன்னால் சாதாரணமாக பிரம்மங்கிற சொல்லுக்கு கடவுள்னு தான் அர்த்தம் நம்ம கடவுளை ரெண்டாக பிரித்து வச்சுன்னு இருக்கோம் உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகின்ற கடவுள் தூய உணர்வாக இருக்கும் கடவுள் கடவுளை ரெண்டாக பரபிரம்மை அபரம்பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறோம் நம்மை அப்படி தான் பிரித்து புரிஞ்சுக்கிறோம் உடம்போடு சேர்ந்திருக்கிற நான் உடம்பற்ற நான் உணர்வாகிய நான் உடலோடு சேர்ந்திருக்கிற நான் நான் வந்து உடம்போடு சேர்ந்திருக்கிறது உண்மையா உடம்பு இல்லாமல் இருக்கிறது உண்மையா அதுதான் உடம்பு அதாவது உடம்புங்கிறது கற்பிக்கப்பட்டுருக்கு அதுதான் நான் திரும்ப படிக்கிறோம் உடம்பு முழுக்க வியாபிச்சிருந்தாலும் நான் வந்து அசங்கமாக இருக்கேன் ஆகையினால் அகம் பிரம்மாங்கிற போது நான் கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னா நீ யாருன்னா நீ மனிதனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நீயும் கடவுளாகத்தான் இருக்கிறாய் எதுவுமே நான் கடவுளுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுற போது எந்த வஸ்துவையும் அல்பமாகவே நான் நினைக்கல எல்லாம் மரமெல்லாம் யார் நான் தான் செடி நான் இந்த சொன்ன மாதிரி விஷயமும் அறிபவனும் அறியப்படு பொருளும் யாருன்னா நான் தான் அதை நீங்கள் நல்ல ஆழமாக யோசிச்சுருந்தீங்கன்னா நிறைய புரிய ஆரம்பிக்கும் அரிபவனும் அறியப்படு பொருளும் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கே செல்கிறார்கள் அவர் எல்லோருக்கும் வந்து மரணத்துக்கு பின்னால் அப்படின்னு போட்டால் புஸ்தகம் விற்கிறது பிறக்கிறதுக்கு முன்னாடின்னு போட்ட புஸ்தகம் விற்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது பிறப்பதற்கு முன்னால் அப்படின்னு எதா புஸ்தகம் போட்டுருக்காங்களோ செத்தபுரம் என்ன ஆகும்னு நிறைய பேர் கியூரியாசிட்டி பிறக்கிறதுக்கு முன்னால் என்னவா இருந்தோன்னு அந்த கியூரியாசிட்டி இருக்கக்கூடாதோ அது இருக்க வேண்டிங்கிறது சரி புறக்கறத்துக்கு முன்னால் என்னவா இருக்கோங்கிறதும் விட்டுருவோம் செத்த பிறகு என்ன இப்போ என்னவாக இருக்கேன் அதையாவது கேட்கப்படாதோனா அதையும் கேட்கணுமே புறக்கிறதுக்கு முன்னால் நான் என்னவா இருந்தேன் செத்த பிறகு என்ன ஆவேன் இப்போ என்னவா இருக்கேன் இந்த மூணும் வந்துட்டு போய்டுறது கல்லோலங்கள்ங்கிறார் கைவல் என்னவனே தாண்டவராஜ சுவாமிகள் போனதும் போனதும் வந்ததும் எத்தனை என்பேன் ஆலமர் கடவுளானை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே எல்லாம் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாச்சு போயாச்சு எல்லாத்துக்கும் நீ சாட்சி ஆகையினால நேற்று கிளாஸ் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு கிளாஸும் முடிய போகிறது நாளைக்கு கிளாஸும் ஆரம்பிக்க போகிறது வரும் போயின்டே இருக்கும் அகம் பிரம்மேதி வித்யாத் சரி நான் அதை மாத்திரம் பிடிச்சுன்னே அகம் பிரம்மேதி வித்யாத் எப்படி தெரிஞ்சுக்கிறது அது அப்புறம் சொல்ல விவேகம் பண்ணி புரிஞ்சுக்கணுங்கிறது ஷரீராதி திருஷ்யம் க்ஷரம் ஃபஸ்ட்டு லைன் ஷரீராதி திருஷ்யம் க்ஷரம் ஆவித்தியக்கம் க்ஷரம் ஷரீராதி திருஷ்யம் ஆவித்தியக்கங்கிறது ஒரு விசேஷனம் கஷரங்கிறது இன்னொரு விசேஷம் ஷரீராதீன்னு இன்னர்த்தம் ஷரீரம் முதலானவைகள் சரீரம் முதலானவைகள் ஸ்தூல சூக்ம காரண சரீரம் திருஷ்யம் திருஷ்யம்னா என்ன அர்த்தம் அறியப்படுகிறது நான் குண்டாக இருக்கேன் நான் வந்து ஒல்லியாக இருக்கேன் நான் கருப்பாக இருக்கேன் சிகப்பாக இருக்கேன் நான் ஆணாக இருக்கேன் பெண்ணாக இருக்கேன் உயரமாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன்னு சொல்லி உடல் அறியப்படுகிறது திருஷ்யம் அதே மாதிரி எல்லா பஞ்ச அறியப்படுகிறது மனம் அறியப்படுகிறது புத்தி அறியப்படுகிறது அறியாமை அறியப்படுகிறது அறியாமை அறியப்படுகிறது என்னுடைய அறியாமை எனக்கு அறி எனக்கு அறியப்படுகிறது ஆகவே அதனால தான் திருஷ்யம்னு திருஷ்யம்னால் காணப்படுகிறதுன்னு அர்த்தம் காணப்படுகிறதுனா அறியப்படுகிறதுன்னு அர்த்தம் ஷரீராதி திருஷ்யம் கஷரம் க்ஷரம்னா என்ன அர்த்தம் அனித்யம் மாறிக்கொண்டே இருப்பது கஷரம்னு சொன்னால் அழியக்கூடியது மாறக்கூடியதுன்னு அர்த்தம் உடம்பு மாறுகின்றே இருக்குது மனசு மாறுகின்றே இருக்குது புத்தி மாறுகின்றே இருக்குது நான் மாறாதவன் அப்படிங்கிற அர்த்தம் அதில் இருக்குது உணர்வு மாறாதது உணரப்படுபவைகள் மாறுபவைகள் அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் ஆவித்தியக்கம் ஆவித்தியக்கம்னா அறியாமையிலிருந்து தோன்றியது அறியாமையிலிருந்து தோன்றியது எதனால் இந்த இது வந்ததுன்னா அறியாமையிலருந்து உற்பத்தியானது அவித்யாவுக்கு லக்ஷணம் என்ன தெரியுமோ அவித்யாவுக்கு லக்ஷணம் எது இல்லையோ அது அவித்திய எது இல்லையோ அவித்யா யா ந வித்தியத்தே சா அவித்யா மாயைக்குள்ளது தான் யா மா சா மாயா அதனால் விசாரம் பண்ணினா இல்லைன்னு அர்த்தம் ஆவித்தியக்கம் கல்பித்தம்னு போடலாம் கல்பித்தம் அறியாமையினால் கற்பிக்கப்பட்டது அறியாமையினால் கற்பிக்கப்பட்டது ஆகையினால் என்ன பண்ணுறது அது எப்படின்னா இந்த கஷரம்ங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார் புத் புதவத்து புத் புதவத்துன்னா என்ன அர்த்தம்னா நீர் குமிழி போல நீரில் தோன்றும் குமிழி போல நீரிற் குமிழி ஆக்கை நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் செல்வம் அப்படிம்பார் குமரகுருவரர் அதாவது நீரில் தோன்றுகிற குமிழி மாதிரி இந்த உடம்பு நம்ம வாழ்க்கையில் வர்ற செல்வம் இருக்கே அந்த செல்வம் எல்லாம் நீரில் வந்து சுருட்டின்னு வர்ற அலை மாதிரியான் வந்துட்டு போய்டும்னு அர்த்தம் வர்ற மாதிரி இருக்கும் போயிடும் இன்னும் ரெண்டு லைன் இருக்குது அந்த பாட்டில் நீரிற்குமிழி ஆக்கை நீரில் சு சுருட்டும் நெருந்திரைகள் செல்வம் அஹ புத் புதவத்து ஆத்மாவை அதனுடைய உபாதிகளை நீக்கி புரிஞ்சுக்கணும் இதுதான் விஷயம் ஆக இந்த மூன்றா முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் கடைசியாக நம்ம பார்த்தோம் திருஷ்யம் கஷரம் திருஷ்யம்னு சொன்னால் அறியப்படுவது அனைத்தும் சொன்னார் ஷரீராதி திருஷ்யம் இந்த உடம்புலேருந்து ஷரீராதி திருஷ்யம்னால் என்ன அர்த்தம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் பஞ்ச கோஷம் திருஷ்யம் பஞ்ச கோஷம்னா என்னென்னு கேட்கக்கூடாது பஞ்ச கோஷங்கள் திருஷ்யம் இல்லாட்டி ஷரீரத் இந்த ஷரீரம் திருஷ்யம்னு சொல்கிற போது சரீரத்து மூலமாக பார்க்குற ஜெகத்தும் திருஷ்யம் எல்லாத்தையும் என்ன சொல்கிறார் ஷரீராதி திருஷ்யம் ஆவித்யக்கம் ஆவித்தியக்கம்னு சொன்னால் அறியாமையிலிருந்து உண்டாயிற்று மலினசத்துவ பிரதானமான அவித்தியிலிருந்து உண்டாயிற்று தோன்றியது எல்லாம் முன்னால் பார்த்துட்டோம் பஞ்சீ கிருத மகாபூதை கர் சஞ்சித்தம் கர்ம சஞ்சிதம்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 அப்போ என்ன பண்ணுறதுன்னுட்டால் ஏதத்து விலக்ஷம் அஹம் பிரம்மேதி வித்யாத் ஏதத் விலட்சணம் இதற்கு வேறாக திருஷ்யவிலட்சணம் திருஷ்யவிலட்சணம் அவித்யா விலட்சண எல்லாம் போட்டுக்கணும் அவித்யா அவித்யனா காரணசரீரம்னு அர்த்தம் காரணசரீரத்திலேருந்து தான் சூக்மசரீரம் சூக்மசரீரத்துலேருந்துதான் ஸ்தூலசரீரம் அதே மாதிரிதான் காரணப் பிரபஞ்சத்திலேருந்து சூக்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாம் தோன் ஏதத் விலட்சணம் இவைகளுக்கு வேறானதாக அகம் தன்னை நான் பிரம்ம இதி வித்யா நான் பிரம்மமாக இருக்கிறேன் சர்வசரீர சர்வ வஸ்து அதிஷ்டானம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் விலக்கணமாக தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் தன்னை பிரம்மமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் ஜீவாத்மா பரமாத்மா பரமாத்மாவினுடைய ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கார் ஆகினால தன்னை பிரம்மமாக அறிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட பிரம்மம்னா நிர்மலம் பிரம்ம இதிலிருந்து தெரிகிறது நிர்குணம் பிரம்ம சகுண பிரம்மமாக தன்னை அறிய முடியாது சகுண பிரம்மன் சகுண ஜீவன் வேற வேற பேதம் இருக்குது நிர்குண ஜீவஹா நிர்குணம் பிரம்மா அதுதான் ஒன்று நிர்குண ஜீவன்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல உடம்போட சேர்ந்துட்டால் நான் சகுணன் உடம்பை பிரித்தா பிரித்து புரிஞ்சுட்டால் நான் நற்குணன் நிர்குணா அகம் சகுணோபாதியோட சேர்ந்தா சகுணோகம் ஆனால் சகுணோபாதியை என்னால் அறிவால் நீக்க முடியும் ஆகையினால் நிர்மலம் பிரம்ம இதி வித்யாத் அகம் நிர்மலம் பிரம்ம இதி வித்யாத் இதற்கு வேறான இந்த சரீரம் முதலானவைகளுக்கு வேறான நிர்குணமான பிரம்மன் என்று தன்னை என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும்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 அது மாதிரி எல்லாம் என்னெல்லாம் படித்தோமோ அபரோக்ஷானுபூத்தியிலையும் ஒரே திருஷ்டாந்தமயம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் சரி அந்த இதை திரும்பவும் விசாரம் பண்ணுற அதாவது ஆத்மானாத்ம விவேக்கம் தொடர்கிறது